பாத்து எனப்பதிகம் போற்றி முட்ட இமையோர முதுகுண்டில் தந்த பொருள் சட்ட நான் பெறாதொடிந்த தலைவினால் கையறுவான் இட்டளத்தை இவள் எதிரே கெடுத்தும் பெருமாணி நான் பின்னால இருந்து வீட்டில் வாழணும் சந்தியில் நிக்கணும்னா நான் சந்தியில் நிக்கிறேன் எது திருவுள்ளமோ அது நடக்கட்டும் இப்படின்னு இப்படி சொன்ன உடனே பெருமான் என்ன சீதாராம் எனும் திருப்பாட்டு எட்டளவும் பொங்காட்டாது ஒடிந்தருளை ஏற்குவார் நாலஞ்சு பாட்டு அப்படி சொன்ன உடனே பெருமான் இன்னும் கொஞ்சம் போட்டோம் அவரு வருந்துகிறார் அவர்ன்னும்ிட்டம்னா திட்டும் பாய்க்காது ஏன்னா சந்தர்ப்பம் சரியான சந்தர்ப்பம் அவர் திட்டு வாங்கியவே பழக்கம் அதனால நாட்டார் நகை செய்ய நாம் மேலை வீடைத ஆழ்தான் ஆண்டு கொண்டவா பாடுதும் காணம் ஆனாய் வராம இருக்கும் மணிவாசுகாரியப்படி செஞ்சு என்ன பாலியா மாண்பு அமைச்சரா இவர் வந்தா நாலு பேர்ல நாற்பது ஜீப் வரும் இப்ப ஒரு ஜீப் வருல்லாம் இதே விழுந்து எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டு என்று நாட்டார் நகை செய்ய உள்ள அவனட உலகியல் தெரியும் வேலை வீடை தான் ஆண்டு கொண்டவா பாடுதுங்கானமான அவருடைய அனுபவம் அதனால இப்படி எல்லாம் இவர் இங்கே அது இருக்கும்போது சில பாடல் பாடியும் கூட அவர் பெருமாள் செய்தா இருந்தாலும் அப்புறம் மேலும் இவருக்கு என்ன பண்றார் ஏத்தாதிருந்தடியே அப்பா இல்ல நான் இது வரைக்கும் என்னைக்காவது மறந்திருக்கணா என்ன நீள நினைந்தடியேன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னொரு பதியந்தான் கிடைச்சிருக்குது என்ன கிடைச்சிருந்தா ரொம்ப அப்படியே விளையாடலாம் அப்படின்லாம் என்ன பண்றது எனவே இப்படிப்பட்ட அந்த எனும் திருப்பாட்டு எவ்வுலகம் காத்தாடும் அம்பலத்து கண்ணுளாம் கண் உளனாம் கூத்தா தந்தருளாயி கோத்தின் முன்றி நீர்த்தரம் தொடர்பறிய நெரு நின்றார் பருவ ஒரு ஐந்த ஆறு பாட்டுற வரைக்கும் பேசாம இருந்தாலும் அப்புறம் கொந்தவிழ்பூங்கொன்றை முடி கூத்தனார் திருவருளால் பெருமான் பார்த்தார் ரொம்ப நேரம் அவரை கொஞ்சம் சிரிக்க வைத்தோம் இருந்தால்தான் நம்ம அருளும் சிரிவுக்கு பந்தெழுப்புண் திரளெடுத்து வரன்முறையால் கரையேற்ற அப்படி தருவிட்டே ஒரு வெறும் தண்ணியே தருவனார்ல அப்புறம் தருகும் போது பார்த்தா அப்படியே சலசல தளங்குது இது வரைக்கும் ஒரு கையில தரவுனது ரெண்டு கையிலையும் ஆஹா ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்படி மேல வச்சு இப்ப பறவை யார் முகத்தை காட்டணும் ஆமா ரொம்ப நீங்க இதாம காட்டணும் குளத்தை விட்டு வீட்டுக்கு போற வரைக்கும் ஆமா ஒளிய அவ்வளவு லேச இல்ல சேர்க்கலாரு ஒளியம் ஒழி இது அதனால எனவே இது ஒவ்வொன்றா அப்படி எடுத்து எடுத்து வைக்கிறது இது முன்னே எல்லாம் ஒரு மாதிரி திருச்சி இப்ப எல்லாம் எடுத்து எடுத்து வைக்க வைக்க மலர் மாறி பொது அவனியம் என்ன யார் பெறுவார் என தொடுதார் சுந்தருடைய பெருமை அப்படியே மேல் போகுது பாடியா இப்படி எல்லாம் ஒரு அடியவரை ஆட்கொள்ளும் சுந்தர மாதிரி ஒரு நீட்சிதான் எங்க போட எங்க எடுக்க அடா அங்க ஆத்துல போட்டது இங்கேயும் ஆத்துல வந்து கூடாதா அங்க போடுறது ஆறு இங்கே எடுத்தது கோலம் அடாடா இந்த ஒரு பெரிய பரம்புவாங்க அகடித கடனா சாமர்த்தியம் என்ன அளவில்லாத ஆர்த்தம் அளவில் ஆர்த்தம் இப்படிப்பட்ட அருமைப்பாட்டை இங்கே செய்தாராம் கொடுத்தருல இந்த அதிசயம் என்னே யார் பெறுவார் என தொழுதார் ஞான நற்கனகம் இடையெடுத்து மூலம் என கொடுபோந்து ஆணியின் முன் உரைப்பிக்க இது என்ன பண்ணுதுன்னா அந்த எக்கில் எடுத்து வச்சது பாருங்க குளத்துக்கு வரும்போது அதையும் பறவை தெரியாம வச்சிருந்தமா இருந்து அந்த அம்மா எங்க அந்த பொண்ணு ரசிச்சுட்டு இருந்தே இல்ல இதெல்லாம் ஒலியும் வழியில காட்டு காட்டுறான் காட்டி அந்த பவுனையும் பார்த்த இதையும் பார்த்தா பெருமான அங்கேயும் ஒரு திருவிளையாட்டு ஆமா நம்பினாருக்கு நர்ராஜா நம்பாதவருக்கு யமராஜா இருக்குது ஆணியின் முன் உரைப்பிக்க உரைச்சு பார்த்தாராம் நீலமடத்தவர் உரை தாழ பவுன் மேடம் தரம் கம்மியா இருக்குதான் சிவசிவ இந்த நேரம் அந்த அம்மா என்ன உரைக்கிற பார்க்க கூடாது இப்ப கம்மியா இருக்கிறது ஒரு குறை இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்னும் பாடியிருக்கலாம் சேக்கலா பெருமாள் பின்னும் நீலமடத்தவரால் ஒரே தாழ பின்னும் நேடு மாலையனு கரியகள் படுத்தினார் வந்தொண்டது மேலும் பெருமான் நோக்கி பெருமானே இப்படி எனக்கு தரங்கம்யா கொடுக்கூடாதே என்று சொல்லலாம் மீட்டும் அவர் பருவுதலும் வெய் என்பர் அன்பில் வரும் பாட்டு வந்து கூத்து வந்தார் படுவாசி முடிவைதும் ஓட்டரு செம்பொன் ஒரு மாவும் குறையாமல் ஒரு இம்மி உட குறையாமல் அங்க போட்டது எப்படியோ அதையும் அருவா தரமான பொண்ணு மகிழ்ந்தெடுத்து கொண்டு கரையேறினார் கரையேறி பறவையாருடன் கனகமானதலாம் நிறையே ஆனில் நிறையே ஆணில் சுமத்தி நெடு மாளிகை நிலை நிலை அங்க இருக்கிற நல்ல ஆட்களை கொண்டு எல்லாம் எடுத்து எடுத்து கட்டினாங்களா கட்டி கொடுத்தாங்களாம் அந்த ஆட்கள்லாம் ஒன்னு தொடாது அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருந்ததாக கேள்வி இந்த பவுலெல்லாம் எடுத்து இவரா தூக்கிட்டு போறது அல்லது அம்மாதான் தூக்குறதா ரெண்டும் இல்லை அதனால அங்க இருந்தாங்களாம் நல்ல பணி ஐயா அடுத்து கொண்டு போய் மாளிகையில தானே சேர்க்கணும் ராமராஜா கொண்டு சேர்க்கணும் கொடுங்கையா அப்படின்னா கட்டி கட்டி கட்டி விட்டா எல்லாம் எடுத்து கொண்டு போய் ஒரு பவுன் குறைவன் இப்படியாக செய இழையாருடன் உட்புகுந்து மங்களவாழ் வந்து திருமாளியின் உட்புகுந்து மங்கள வாழ்த்து அந்த மிலா வகையத்து அளவிறந்தார் ஒளி சிறப்ப சிந்தனை மகிழ்ச்சியுடன் செய கந்தமலி மலச்சோலை நாவலர்தம் காவலனாரு அவர் அந்த உள்ள எல்லா அந்த பவுன் போட்டு வந்த போனே அந்த கூலி ஆட்களுக்கு எல்லாம் கூலி கொடுத்து அனுப்பிச்சார் அதெல்லாம் நடத்துறோம் ஆமா எல்லாத்தையும் அவரு சொல்லுவாரா சில சொல்லி விட்டுருவாரு ஐயா அந்த கூலி ஆட்கள் எடுத்தாங்களே வந்து நிக்கிறாங்களான் சிவசிவ வந்தவுடனே உரிய கூலியோட ரொம்ப மகிழ்ச்சிப்பான்னு மேலும் ஒரு ஆளுக்கு பதினஞ்சு பதிஞ்சு ரூபாய் இருபது கொடுத்து மகிழ்ச்சியா அப்படின்னா அந்த காலத்துல பதினஞ்சு ரூபா ரொம்ப அதிகம் இப்ப ஜல்லிக்கு வர ஒரு கால கிமனுக்காதுங்களா பாத்தீங்களா ஐயா வந்துட்டாலே என்ன அர்த்தம் போக்கும் வரவும் புனரும் புண்ணியனி நேரத்தை காக்கும் எம் காவலி இதுவரைக்கும் கான்பரிய பேரொலியே எல்லாம் சிவபுராணம் ஆமா நேரம் ஆன பிறகுதான் வருவாங்க சுவபுராணத்தை இப்படி எல்லாம் உணரணுங்கிறாங்கிறாங்க அதனால எனவே நாங்க வந்துட்டோம் எப்படியும் ஐயா சொன்ன இடத்துக்கு அதுங்களே நாங்க போயிடும் இல்ல குற்ற அமர்ந்தொருளும் பரம்பொருளை பனிவாரங்க ஒரு நாளில் பாராட்டும் தெருப்பதியும் தனியாத ஆனந்தம் தலை திறப்ப தொண்டருடன் துணிவாய பொருள் வினை தொழுதாடி பாடுவார் பன்ன அதான அதானே பன்னிறையும் வகை பாரு தாங்கி என தெரு பாருங்க அந்த பாரு தாங்கிங்கிற ஒரு பதியும் எடுத்து போட்டிருக்காங்க இது வரைக்கும் இந்த பதிப்புல பாரு தாங்கி அந்த மாதிரி வரும்போது மேல ஒரு மேற்கோள் போட்டு வைப்பாங்க ஏன்னா இது பாட்ட என்ன பண்றது தொழிலாளர்கள் அந்த பணியை செய்வதில் எல்லா தொழிலாளியும் எல்லாரும் பின்தாங்கித்தானே தவிர அந்த முப்பதா நாள் வர்றத மட்டும்தான் பாக்குறாங்களே தவிர அந்த முப்பது நாளும் செய்த என்ன பண்றது பாரு தாங்கி என எடுத்தருளி உள் நிறையும் மனக்களிப்பார் ஒரு புலகம் புலக்க கண் ஆனந்தம் என் நிறைந்த படி தின்புற்றார் மிகுந்த மகிழ்ச்சியோடு அந்த பொன்பெற்ற நிலை தானும் தந்த பறவையாருமாக இருந்து மகிழ்ச்சி பெற்றாலாம் இன்புற்ற அங்கவர் நாளில் ஏரில் ஈரில் அறுமறைபெறவும் பண்புற்றின் அரவணிந்த மன்னவனார் உள் பெற்று பண்புற்ற காதலுடன் அளவிறந்த பிரபதியும் பொன்புற்று பொன்புற்கென்ற ஒிரும் சடையாறைவார் அவ்வளவுதான் கொஞ்ச நாள் அங்க இருந்தார் இருந்த பிறகு மீண்டும் தலையாத்திரை அப்படி சென்றாராம் பரிசனம் உடன் போத உடனும் சில அடிவுடல் எல்லாம் வந்தாங்களாம் பாங் கமைந்த பதிகள் தோறும் கரி உரிமை புனிந்தார்தம் கலதோடு மகிந்தேத்தி துரிசரி பெருந்தொண்ட நல்லாறு தொடுவதற்கு திருநள்ளாறுங்களா அது அருமையான பெயர் எல்லா பேருந்துலயும் நல்லார் இருக்கு அப்படி என்ன பகைவர் அர்த்தம் நல்லார் என்ற சொல்லுக்கு அருமையான தமிழ் சொல்லுங்க நல்லாரு அதெல்லாம் ரூணா போனும் திருவையாறு என்று கவனிச்சாதான் தானே தமிழ் எப்படி வளரும் எப்படி வளரும் எனவே எங்க விட்டோம் நல்லாறு தொடுவதற்கு குடி உரிமை திருத்தொண்டர் எதிர்கொள்ள புக்கொணிந்தார் இப்பொழுது நேர திருநெல் நாமெல்லாம் செல்கிறோம் பின்தடவு கோபுரத்தை பணிந்து கரம் மேற்குவித்து கொண்டு புகுந்தார் கோயிலின் வலம் செய்து மண்டிய பேர் அந்தியனோடு மன்னதிரு நல்லார் புண்டறிகீழ் பொருந்த நிலைமதிப்பணிந்தார் நேரம் எங்க சென்றார்னா நல்லாரை வணங்கினாராம் இப்ப நம்ம நல்லாரை வணங்கறதே இல்ல பல பேரும் முன்னால யார் இருக்கா சனி அதனால அதை அப்படியே வணங்கிட்டு இப்படியே வந்துடும் அவர்கிட்ட போறதே ஒருத்தனை சொன்ன மலேசியாவில கன்சாமி பிள்ளைன்னு ஒருத்தர் நல்ல அருமையான பக்தி மான் அவர் தங்கணும் ஒரு அன்பர் இவருடன் ரெண்டு நாள் தொடர்ந்து வந்தவர் ஒரு ரெண்டு நாள் வரல நிறப்பற பேச்சுக்கு வரல எங்கே நீர் சென்றதெல்லாம் இலங்கை ஆற்றில இந்த நீர் அப்படிலாம் பயன்படுத்துவாங்க எங்கேயும் நீர் சென்ற இரண்டு நாட்களாக காணும் அப்படின்னு பாருங்க நம்ம பதிவு ஞாயிறு திங்க செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பி ரெண்டு ஈஸ்வரனும் இல்ல பகவானும் இல்ல பாடுவாங்களா பாடுவாங்களா சனி பாம்பி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமை எனவே என்ன பாச்சோம் எங்க வச்சு நல்ல ஆட்ல பறகுற நாப்பத்தி விடவு கோபுரத்தை பணிந்து கரம் மேல் குவித்து கொண்டு புகுந்து அன்னலார் கோயிலினை வலம் செய்து திருநள்ளாற்று பெருமான் இருப்பார் அம்மாவும் அதே போலதான் ரொம்ப சின்ன வடிவத்துல இருப்பாங்க அழகாக அந்த மாதிரி அந்த பெரிய வடிவமாக இருக்கிற பெருமானை வணங்கி மண்டிய பேரன்பினோடு மண் மண்ணு திரு நல்லார் குண்டறிகச்ச வடிக்கீழ் பொருந்த நிலமிசை புவிந்தார் அங்கனரை பணிந்தே தெருநாள் தொழுகு போய் மங்குலனி மணிமான திருக்கடவுர் வந்தி நேர திருக்கடூர் திங்கள் திருமயானமும் பணிந்து திருக்கடவுர் மயானம் பகுதியில் இவை எல்லாம் வணங்கி பொங்குமிசை பதிகம் மறுவார் கொண்டை எனப் போற்றி அங்க மறுவார் கொண்டை என சொல்லும் பதியத்தையும் சொல்லி திருவீரட்டானத்து தேவர் பிரான் சினக்கோற்றின் ஒரு வீரம் தொலைத்தகர் பணிந்து பொடியி மஞ்சுரத்து மஞ்சு மறு ஈரத் தமிழ் மாலை புனிந்தேத்தி மலைவழித்த பொருவீரர் சென்றார் திருவலம்பரம் எனக்கு இனி எனக்கு இனி ஓதி எனக்கு இனி என்று தொடங்கும்படியான அந்த பதிகத்தை போதினாராம் போய் ஓதி போய் தங்கம் நிறையோடு துமித்தூவம் மணித்தீவம் நித்திலப்பும் திரையோதம் கொண்டிறந்தும் திருச்சாய்க்காடு எய்தினார் தாய்க்காடு வந்துட்டார் தேவர் பெருமான் தன்னை திருச்சாய்க்காட்டில் பணிந்து பாவலரசன் தமிழ் மாலை திருப்பதியும் பாடி போய் மேவலரம் புடமெரித்தார் வெண்காடு பனிந்தேத்தி திருவென்காடு நாவலர் காவலர் அடைந்தார் நனி திருநகரில் சிவசிவா திருநனி வந்துட்டார் இந்த மத்தியான நேரம் ஆனவன்னு பாருங்க சேக்கிலாருக்கு எப்படி தெரிஞ்சதோ தெரியல அன்பர்களெல்லாம் மகேஸ்வர பூஜைக்கு போகணும் குறிப்பில் குறிப்புணர்வாரை உழைப்பினுள் யாது ஒடுத்து அப்படி தெரியலங்க அதனால திருநெனிப்பள்ளி வந்துட்டாங்க நனி பள்ளி அமர்ந்த வீரான் கடல் வணங்கிய புனித நம்ம திருச்செம்பன் பள்ளி முதல் பணிமதிசெய்ய தடையார்த்தம் பதிபலவும் பணிந்து திருச்செம்பன் பள்ளி முதலான எல்லா பதிகளையும் அருகில் உள்ள பதிலாம் பணிந்து திரு நின்றியூர் சேர்ந்தார் அது இப்ப திரு நன்றியூர் ஆயிட்டு இவனுக்கு போட்டு வாங்கறது திரு நின்றூர் அர்த்தம் நின்றியூர் புக்கிரிஞ்சி ஒன்றிய பாடுவார் உடைய அரசு என்றும் உலகிட நீங்க பாடிய ஏழு எழுநூறும் அன்று சிறப்பித்து அஞ்சொல் திருப்பதியம் அருள் செய்தார் அதான் பாருங்க திருநாவுக்கரசர் எங்க அந்த பாடினதுன்னா திருநெண்டியூர்ல பாடியிருக்க அங்க என்ன குறிப்பு ஏழு எழுநூறு ஏழு எழுநூறுனா ஏழு ஏழு நாப்பத்தொன்பது நாற்பத்தி ஒன்பது ஆயிரம் பதியங்களை பாடினார் என்ற குறிப்பை இந்த ஊரில் வைத்து பாடினார் அதனால் என அலப்பூமா ஆனால் சுந்தர சொல்பா அழப்ப நூற்றாண்டு தான் ஒரு ஐம்பது ஆண்டு பின்னாடி வாழ்ந்தவங்க தவக்குறை உடைய நாற்பத்தி ஒன்பதனாயிரம் பதியங்கள் பாடியது என்பது வாய்மையே ஏன் சுந்தரே எடுத்து தாம் சொல்வது சுந்தர அண்மை காலத்தவரில் எனவே தான் நாற்பத்தி ஒன்பதன் ஆயிரம் பாதிய படியும் பாதிவற்றை குறித்தாராம் அப்பதிய நண்பருடன் அமர்ந்தகல் அவர்களிடத்தில் செப்பரியூர் பணியாது செல்போதில் பாருங்க உணர்வினல் நினைந்த அருளி உணர்வினால் நினைந்த அருளி தொடர் உருவார் மெய்பொருள்வன் தமிழ் மாலை விளம்பியே மீண்டணிவார் மடல் ஆறும் பொருள் வணங்காது விடலாமி ரொம்ப அருமை இப்ப திருநந்தியூர்லிருந்து எந்த ஊர் போனார் நீரூர் போனார் நீரூரை முதல்ல வணங்காமல் போய் பிறகு வணங்கினார் தெரியும் அந்த பதியந்தான் அந்த பதியத்தில் எப்படி பிடிக்குது வணங்காது விடலாமி அப்ப வணங்காது விடலாமி என்று அந்த குறிப்பு வருவதாலே என்ன நடந்திருக்கணும் முதலில் வணங்காமல் சென்று பிறகு வணங்கி இருக்க வேண்டும் அதெல்லாம் இந்த சிக்கல்பருக்கும் எந்த கொம்பருக்கும்படியே பாடி விட்டாங்க வியாசபாரதம் இருந்தது பாடிவிட்டாங்க வில்லி குத்து இந்த மாதிரி பதியும் கோதிய நானூறு ஆண்டுகளுக்கு முன்னே பின்னே பாடுகின்றவர் இந்த மாதிரி பதிகத்தினுடைய உட்குறிப்பெல்லாம் தெரிந்து வரலாறு அமைத்தார் என்றால் அது ஒருவர் என்னும் ஒருவர் காண்க சேர்க்கிறார் ஒருவரே சொல்லுங்க ஆகவே இப்படியாக அந்த பணியாது விடலாமிங்கிற அந்த பாடல் இருப்பதனால அவர் முதல்ல வணங்காமல் சென்றவர் மீண்டும் அந்த வணங்கி சென்றார் படி வணங்கி உடல் ஆறும் மிக பணிந்து பணிந்து அங்கு உரைகின்றார் நீடூர்ல அங்கிருந்து வணங்கி மகிழ்கிறார் சொல்றார் அப்படி இருக்குமா எப்படி இருக்கலாமா போயிடலாம் மத்தியானம் இருநூத்தி முப்பத்தி இப்ப என்ன நூத்தி ஐம்பது இல்ல அம்பு இல்லருமேற்கொண்டு இன்றைய பிற்பகல் பொழுதில் நம்முடைய பெரிய பிராண சிந்தனை தொடங்கில் கூடியது போல இதனை ஏற்று நடத்துகின்ற நம்முடைய அன்னையாருடைய பெருமக்கள் இதனை இதை முதல் ஏற்பாடு செய்த பெரியவர்கள் அதற்கென்று அமைந்திருந்து ஒரு நான்கு பேர் அப்படியே இதற்கென்று தன்மை அர்ப்பணித்து இருக்கிறார்கள் அந்த நாளைய திருவடிகள் அப்புறம் மூர்த்தி ஓதுவா மூர்த்திகள் பந்து கேட்கின்ற தாய்மார்கள் பெரியோர்களுக்கெல்லாம் வணக்கம் கூறி இப்பொழுது நாம் சுந்தர உடன் உடன் செல்ல இருக்கிறோம் எதுல முடிச்சோம் நீ தூரம் அங்கிதமர்ந்தருளால் திருப்பொன் கூறிந்திரிஞ்சி திருப்பொன்கூர்ல இருந்திருந்து பெருமானை வணங்கினாராம் வணங்கி கொங்கலரும் மலச்சோலை திருக்கோலக்கா அணையே திருக்கோலக்கா தான் ஞானசம்புந்தர் முதல் முதல் சென்ற தலையாட்டர் சரிங்களா அவருடைய அமைப்புல ஞானப்பால் உண்டு மறுநாள் சென்றது முதல் முதல் திருக்கோலக்கா தான் அப்பதான் தாளமையை பெற்று விடுத்தார் முதலால் பெருமான் அருளை செய்தது ஞானப்பால் இரண்டாம் நாள் அவர்களுக்கு அருளி செய்தது அருமையான பொன் தாளம் அதன் பிறகுதான் மூன்றாம் நாள் இதுக்குற தாத்தா ஊருக்கு இப்படி எல்லாம் நம்ம வரலாற்றை பறிக்கிறோம் திருக்கோலக்கா நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுக்கு காலம் கொடுத்தேன் எனவே கங்கை தடை கறந்தவர் எதிர்காட்சி கொடுத்துருள பொங்கு வெறுப்பால் தொழுது திருப்பதியும் ஒட்டிப்பார் திருஞான சம்பந்தர் திரு கைகளால் பெருகார்வத்துடன் பாட பிஞ்சகனார் கண்டிறங்கி அருளாலே திருத்தாளம் அளித்தபடி சிறப்பித்து பொருள் மாலை திருப்பதிகம் பாடியே போற்றி அது மாதிரி அவர் திருக்கோலக்கா வந்தபோது அந்த பதிகத்துல ஒரு பாடலில் ஞானசம்பந்தனுக்கு தாளம் வணங்கிய அருமையும் எடுத்து பாராட்டினார் யார் நம்முடைய சுந்தர பெருமாள் காரணம் என்னென்றா தனக்கு முன்னிருந்த பெரியவர்களை அருமையாக மதித்து போட்டிருக்கிறாங்க ஒன்று இரண்டாவது நம்முடைய ஞான சம்பந்த பெருமானுக்கு தாளம் ஈந்தது அவன் பாடலுக்கிறங்கிய தாளம் ஈந்தவன் அல்லும் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்திற்கு உலகவர் முன் தாளம் ஈந்து அவன் பாடலுக்கிறங்கும் தன்மையாளனே நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் நாள் தவறு நாள தவறும் ஆனா அவர் வந்து இன்சியோடு பாடுவது தவறாது தமிழ் பரப்பும் ஞான சம்பந்த இருக்கு என்ன செய்தார் உலகவர்கான எல்லாரும் காணும்படியாக உலகம் ஈந்து அவன் பாடலுக்கு இறங்கும் தன்மையான பாடலுக்கு இறங்கும்னா அந்த என்ன பாடுகிறாரோ அத்தனைக்கும் அவர் இறங்கினார் அது நீங்க அவர் வாழ்நாள் முழுதான் பார்த்தா தெரியும் கல்லூரி பெருமளும் வேண்டா பெருமானை உன்னை அடையிறேன்னு சொன்னார் ஜோதி தோன்ற வச்சு உள்ள கடைசி வரைக்கும் அதற்கு முன்னாலே அந்த இதுல பெண்ண பேச வைக்கணும் சொன்னார் எங்க சிக்கல் சிக்கல் திருமருகள் திருமரு அப்படி செய்தார் அப்புறம் நம்முடைய ஊமை பெண்ணை ஊமை பெண் பேசுறதுல இங்க ஒரு பெண் ஆச்சு நம்ம மயிலாப்பூர் சரி நம்ம இங்க அந்த அந்த பெண் ஒண்ணுமே நோய்வாய்ப்பட்டு இருந்த பெண் முயலகன் நோய் நீக்கி இப்படி எந்த ஒன்றை அவர் வேண்டுகிறாரோ அந்த வேண்டுகோளுக்கு இறங்கி பெருமான பெண்மணியாக்கு எல்லாமே இப்படியாக அவன் பாடலுக்கு இறங்கும் தன்மையாளன் என்றெல்லாம் பாடி போற்றினாராம் சரி அப்புறம் மூவாத முடுமுதலார் முதற் கோலக்கா அகன்று தாவாத போச்சன்பை வளங்கொண்டு தான் திரைஞ்ச நாவார் முத்தமிழ் விறக நற்பதங்கள் பரவிப்போய் மேவாரதம் புறம் சென்றார் இது குருகாவூர் மே திரு குறுகாவூருக்கு சென்றார சென்றும்போது அங்க ஒரு நிகழ்ச்சி உண் நீரின் வேட்கையுடன் உரு பசியார் மிக வருந்தி பன்னீர்மை மொழிப்பறவையார் கொடுநர் வரும்பாங்கற் கண்ணீர் திருதலால் காதல் வர கருத்தறிந்து தண்ணீரும் பொதிசூரும் கொண்டு வடிச் ரொம்ப அருமை திருக்குறுகாவூருக்கு வருகிறார் வருகின்ற சரியான பசி அது கூட தண்ணீர் வேணும் நீர் வேட்டி இரண்டும் இருந்தது வந்தா யார் தருவா குளிப்பெரிந்து கொடுக்கிறவர் பெருமா அத பெருமானி பொதிசோறு பொதிசோருனா கட்டிச்சோறு அது கிராமங்கள்ல அந்த மாதிரி கட்டிச்சோறுங்கிறது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த புளியோதரை சக்கரை பொங்கல் இதெல்லாம் கேட்டீங்கன்னா இலையில வச்சு கட்டி எடுத்துட்டு போலாம் நீங்க மோரம் சார் வருஷம் கட்டி எடுத்துட்டு போறது வீட்டுல இருந்து உட்காந்து சாப்பிட வேண்டிய அதெல்லாம் கட்டிச்சோற ஆகாது கட்டிச்சோறுனா புளி சக்கரை பொங்கல்லைங்களா இது மாதிரி இருக்கிறத எடுத்து தெலுமிச்சை மலை சாதம் எலுமிச்சை மலை சாதம்னா பாடுபாடுதான் கடையில வாங்காதீங்க இல்லைங்களா கடையில எலுமிச்சை மழமே அல்ல சில ரசாயன பொருளை கலந்து மஞ்சளா இருக்கான் ஆமா சிவ சிவ ஆமா இனிமே கிளப்புல சாப்பிடறதுக்கே இல்ல ரெண்டு பழத்தை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிருப்போம் ஐய எ சாதம் நீங்க எலுமிச்சி மலசம் எவ்வளவு நல்லது நமக்கு ஆனா ஆனா எப்படி வரைக்கும் சாப்பிட முடியல அப்பா சொல்லிருக்காங்க காலையில பதினோரு மணிக்குள்ள சாப்பிட்டா பித்தத்தை அடக்கம் மத்தியானத்து மேல சாப்பிட்டா பித்தத்தை தூக்கும் நாட்டு வைத்தியம்னா அதெல்லாம் இங்க எலுமிச்சி மலை சாதம் சாப்பிடணும் ராத்திரல்லாம் வச்சு வளர்ச்சி கட்டப்படாது பன்னெண்டு மணிக்கு மேலே வளர்ச்சி கட்டப்படாது முன்னே சாப்பிடலாம் மத்தியானம் ஆச்சுன்னா பிசர் தூக்கு என்ன உடம்பு தெரியுமா இருக்கான்னு டாக்டர் வந்தாங்கன்னா என்ன ஐயா டாக்டர் என்ன நிலமா இருக்கீங்களா அப்படின்னு அவரை கேக்கணும் எதில் புரட்சி வாயில போட்டு புரண்டா புரட்சியா அதனால இப்படி எல்லாம் அவர் நற்பதங்கள் குறுகா உடனே அதனால பெருமான் பார்த்தார் சரி பாடுவார் பசி தீர்ப்பார் பரவுவார் பிணிகளைவாய் அதனால வேட்கையுடன் உரு பசியால் மிக வருந்தி பன்னீர்மை மொழிப்பறவை யார்கொடுனர் வரும்பாங்கரு அதெல்லாம் சேர்க்கல ரொம்ப அருமை இவர் எப்படி என்ன இப்ப பசியோட வருகிறாருன்னா ஏன் வந்து ஒரு குடும்பம் இல்லையா நல்ல குடும்பம் பறவையாரோட வாழ்ற ஆனா பறவையாரோட வாழ்ந்தாலும் கூட இவர் இந்த திருப்பதி யாத்திரை போகின்ற பொழுது அதெல்லாம் வீட்டுல அவங்க இருக்காங்க அங்க ராஜபூஜா நடந்து திருவாரூர்ல வெளியில வந்த வழி இல்ல சாப்பாடு ஒன்று அடியவர் முகம் பார்த்து ஐயா எங்கள் வீட்டுல அருந்துங்க சொல்லணும் அப்புதிரிகளார் மாதிரி அப்படி இருந்தா முடியும் இல்லை பெருமான் தான் தருணும் வேறு வழி கிடையாது அதெல்லாம் பெருமான் அதை ஏற்றுக்கொண்டாம் என்ன செய்தார் கண்ணீடு திருநுதலால் காதல் வர கருத்தறிந்து தண்ணீரும் பொதிசோறும்ண்டு வடிச்சார்கின்றார் பொன்னா கட்டு பல்வேறு விதமான கட்டுச்சோறு அதுல ஒரு சோறு தான் பஹாலா பாத்துங்கிறது அது வந்து இப்ப எங்கயுமே மடங்கள்லயே நாங்க சாப்பிடல பகாலா பார்த்து அப்படின்னா என்ன தெரியுமில்ல பஹாலா பார்த்து சிவ சிவ வெறும் தயிரும் இல்ல தயிர கொஞ்சமா விட்டு நல்ல காய்ச்சன பாலை விட்டு ீங்கள நல்லா ஐயங்காரு தான் ஆமா ஆமா சரி ஒரு நாள் அப்படி பஹால பாத்து சாப்பிடுவோம் போட்டு நம்ம முசரி பக்கத்தில் இருக்கிறாங்க அவருதான் நம்ம திருச்சி மாவட்டத்தில் போடுறது ரெண்டாம் நாள் பகாலாபாத்தம் ஆகவே பகாலாபாத்தில போயிட்டு எனவே அந்த மாதிரி பொதுசுவரும் கொண்டுபடி சார்கின்றார் வேனில் ஒரு வெயில் வெம்மை தனிப்பதற்கு விரை பொடிமன் பானல் மலர் தடம் போலும் பந்தர் ஒரு பல வைத்தே பெருமாள் செஞ்சு அந்த முத்ததான் செய்வார் அரையும் குறைமா செய்ய மாட்டார் சரி நல்ல சித்திர வைகாசி மாதமாட்டிருக்கு இவர் பசியோட பதினோரு மணி பதினொன்று மணிக்கு மேல வர்றாரு என்ன செய்யணும் வேற அந்த மாதிரி உணவுகளை தண்ணீர் எடுத்து வந்தா போதுமா வேற மரத்தடியில் சாப்பிட முடியுமா மரத்தடியில் காக்காக்கெல்லாம் அந்த ஏதேன்னு செய்யும் அதனால அருமையா பந்தல் போட்டார் அருளுடையார்ன்னித்தாய் இங்க அப்போ நீங்கள் தண்ணீர் எப்போ குளிச்சு அருளுடைய தன்னளித்தாய் நல்ல அருளுடையவர்கள் எல்லாத்திலும் அருளுடைய உள்ள எப்படி இருக்கும் எப்பவும் அதுபோல அந்த தண்ணீர் பந்தல் குழு எனவே இங்கே அவரவா அப்படி அடிகளார் இவர் ஆண்டவனே அமைக்கிறார் எப்படி இருக்கும் அருமையான தண்ணீர் பந்தல அந்த மாதிரி ஒரு பந்தல் அமைத்து ஒருபால் அமைத்து ஆனவேதியராய் அருள் வேடம் கொண்டிருந்தார் என சிவாச்சாரியார் சாப்பிடறதுக்கு என்ன பண்ண அவரும் வேதியரா வந்தார் நாம சிவாச்சாரியா பிள்ளை இல்லவா அதனால ஆனாலும் நரசிங்க முனியர் வீட்டில வளர்ந்த பிள்ளை தோன்றியது பிறந்தது என்னமோ வந்து சிவாச்சாரியா பிள்ளையா இருந்தாலும் கூட பாருங்க யாரும் ஊரே யாவரும் கேள்வி புரட்சி அல்லவா அக்கா சிவாச்சாரியார் வீட்டில பிறந்து ஆனா வளர்ந்தது நரசிங்கமணியருடைய சித்தரசர் வீட்டில் வளர்ந்தது அவ்வளவு அருமையான உறவு இருந்தது சிவாச்சாரியாருக்கும் ஒரு சித்தரசருக்கும் அப்படி அருமையா இருந்தது அதனால தம்பி அங்கே இருக்குது இங்கேதான் வளரட்டுமேனர் திருவொருள் அங்கதான் வளரட்டுமே அப்படின்ட்டு பெரிய புரட்சி இல்லதெல்லாம் பெரிய புரட்சி இல்லதான் அதனால் அப்படியெல்லாம் வளர்ந்த பெரிய அதனாலே மான் அமரும் திருக்கரத்தார் இப்ப பந்தல் அமைச்சு வைத்திருந்து அமர்ந்தருளும் குடகர் வழி பார்த்திருப்ப திருவாரூர் தம்பிரான் தோழர் திரு தொண்டருடன் வருவார் பாருங்க இவர் தொண்டரோட வர்றதுக்கு முன்னாங்க இவர் பந்தல் அமைத்து அந்த மாதிரி உணவு உருவாக்கி தண்ணீர் வைத்து அடியவருக்காக இவர் காத்திருக்காரு அடியவருக்காக பெருமானையே காத்திருக்காரு அதனால் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் அதெல்லாம் இங்க இல்லவே இல்ல கேட்காம கொடுக்கப்படும் தட்டாமல் திறக்கப்படும் சிவஜீவ் அதனால் அதற்கு முன்னுமே அவர் அருமையா பந்தல் போட்டு அருமையை இதெல்லாம் வைத்திருக்காராம் குருகாபூர் அமர்ந்தருளும் குடகர் வழி பார்த்திருப்ப அதுவேற அவரே எப்படி இருக்க எதே சத்தம் கேட்டா எங்க அந்த ஐயா வர்றாரான்னு பாருப்பா இல்லீங்க வேற யாரோ போறாங்க சரி சரி அப்பறம் அடுத்தபடி போகும்போது இல்லீங்க பன்னீர் திருமணத்தகம் போறாங்க சிவசிவே அப்பறம் வரும்போதுதான் ஐயாவே வர மாதிரி இருங்க அப்பதான் இப்படியாக வரும்படி பார்த்திருந்து பெருமான் அந்த உணவினை தந்தாராம் இப்படி சொல்லும் போது வந்தார் தோடர் திரு வருவார் வரும்போது இந்த பந்தரும் இந்த மாதிரி இருக்கிறது அந்த மறைவர் இருக்க அந்த உணவெல்லாம் இருக்கிறத பார்த்த பந்தர்டை புகுந்து திருமறையவர்பால் பெரு ஆர்வம் செல இருந்தார் என்ன செய்தார் சிவாய நமயன பேசி அருமை அருமை பேசில்தான் ஈசனே எந்த எந்த பெருமானே எந்தெந்தே பூசில்தான் திருநீரே நிறைய பூசி திருவாசம் அதனால வந்தாலே பெருமானி தான் பேச பூச்சுன்னு வந்தாலே திருநெல் தான் பக்கம் பேச்சிய பூச்சியா கிடையாது என்று சொன்னாரு திருவாரத்தில அது போல இவர் வந்தார் வந்த உடனே அவர் என்ன வாங்க வாங்க வாங்க ஏன்னா எடுத்துக்கொண்ட நாடகத்துக்கு ஏற்ப இப்ப என்னப்பா பித்தன்னு சொன்னி அதே பாடுன்னு சொன்னவர் அன்னைக்கு நீ அடிமைன்னு சொல்லி உட்காருன்னு சொன்னதெல்லாம் அன்னைக்கு இன்னைக்கு வரும்போது இந்த கோலத்துக்கு ஏற்ப வாங்க வாங்க வாங்க வாங்க வந்தீங்களா வெயில்ல எப்படி பொறுப்பீங்க தொண்டரோட கூட சிவா சிவ சிவாருக்குள்ள ஒரு கேட்க அவர் தம்மை எதிர்நோக்கி சாத மிக பசித்திருந்தீர் அதே மொழி அவருக்கு எப்படித்தான் வருதம் தெரியல அவர் நிலைய இருக்கிற யாரு பெருமாள் அவர் ஆலமரத்தில் இருப்பார் இவருக்கு கேட்டுப்பந்த வைக்கிறேன் ஆகவே நடலே இருப்பார் அவனால் தான் போல எல்லாரும் பிறர் நடல்ல அப்படி நானும் நடல்ல என்ன சுவாமி அடி நீழலிங்களா எல்லாரும் நடல்ல ஈசன் எந்த இணையடி நீழலில் நான் இருக்கேன் ரொம்ப அருமை இப்படி எல்லாம் நிழல்லே இருந்தவர்கள் அதனால ஆல இருந்தார் அவர் தம்மையதை நோக்கி சால மிக பசித்தேன் இப்பொதி சோறு தருகின்றேன் காலம் இனி தாழாமையே கை கொண்டு இனி திருத்தி அறிந்தி குளிர் தண்ணீர் குடித்து இழைப்பு தீரும் என பார்த்தோன்னு உங்களுக்கு எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் தண்ணீர் தாகமும் இருக்க மாட்டேக்கு உடனே இலை போட்டுறேன் சாப்பிடுறேன் அருமையா தண்ணீர் குடித்து கொஞ்சம் இலைப்பாடி அப்புறம் எங்க சொல்லணுமோ சொல்லலாம் அப்படின்னு இவரை எதிர்பார்த்த ஒன்று அது தானா கிடைக்குது அப்படி இருப்பதுனால மிகுந்த மகிழ்ச்சி வன் தொண்டர் அதிகேட்டு மறைமுனிவர் தரும் பொதிசோறு இன்று நமக்கு எதிர் விளக்கல் ஆகாதன்றி சிந்தருடைய ஏன் ஏற்கனவே பசி யார் போடுவாங்களோன்னு வந்தார் அதனால இப்ப வந்து அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒரு விவசாரம் கூட சொல்லல எல்லாம் போடணும்னா உட்கார்ந்தே விட்டார் அவருக்கு அது அதனால இசைந்தருளி பொன் தயங்க நூலு மார்பரும் பொதிசோர் அது வாங்கி சென்று திரு தொண்டருடன் திரு அமுது செய்தருளி அருமையா எல்லாரும் புணவருந்திராம் என் நிறந்த பரிசனங்கள் எல்லாரும் இனிதெருந்த கூட வந்த தொண்டர்களுக்கெல்லாம் பாருங்க நல்லார் ஒருவர் உளரே அவர் பொறுத்து எல்லாருக்கும் பெய்யும் பணி சுந்தரம் மட்டுமா தவம் செய்தார் சுந்தருடன் வந்தாலும் தவம் செய்தார் ஏன் பெருமான் தருகிற பொதிசோரும் தண்ணியும் கிடைக்கணும் அதனால அவ்வளவு பெரிய அமைப்பு அவர்களுக்கு அவர்களும் எல்லா அருமையாக உணவருத்தினார்தான் அருந்தி என் நிறந்த படித்தனங்கள் எல்லாருமே நிதர்ந்த பன்னியவின் அம்மருங்கு பதித்தறிந்தார்களும் அருந்த உள் நிறைந்தாய் ஒரு காலம் உறவாதி புண்ணியனார் தாமளித்த பொதிசோறு பொதிந்ததால் எப்படி இருந்ததுன்னு பேசிட்டா நானும் இந்த மாதிரி சாப்பிட்டுருக்கேன் புரியோகர இவ்வளவு வயசாயி இன்னைக்கு சாப்பிட்ட மாதிரி சாப்பிடல அடி அடியேன் அப்படிதான் அடியேன் அப்படின்னு அடியேன் அடியேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உணவு கண்ட உணவு சாப்பிட்ட உணவு அவ்வளவு அருமை எல்லோருமே பெருமானுடைய கை வண்ணம் அதனால சங்கரணார் திருவருள் போல் தண்ணீரின் சுவையார்ந்து அருமை அருமை பெருமானுடைய அருள் எப்படி குளிர்ச்சியா இருக்குமா அது உயிருக்கு குளிச்சு தரும் ஆனால் அவர் தந்த உணவு இந்த உடலுக்கு வெறும் வெப்பம் கெடுதல் இயல்பா அந்த மண்பானையில போட்டு அடியில் மணல் போட்டு விட்டு அது மாதிரி இருக்கிறது அந்த இயற்கை குறிச்சு தான் அது ஒண்ணு ஒண்ணுமே தெரியும் எனவே அந்த சங்கர் பெருமானுடைய திருவுருள் எப்படி குடிந்திருக்குமோ அதுபோல தண்ணீரின் சுவையா அதுல சுவை அருமையான சுவைன்னு கேட்டா இன்னொன்னு நிறைவு தேவலான்னு சொல்றது தண்ணீரின்னு சொல்லல சிவ சிவ ஆமா தீர்த்தம்ல இப்ப தீர்த்தம்னு சொன்னாதான் தன்னை பெருசா கருது கருதுவான்னு நினைச்சுக்கிட்டு தீர்த்தம் கருதுங்களா பாருங்க கீரா மலிங்கனா ஒரு தடம் திருச்சியில நகராட்சி தலைவராக இருந்தவர் நல்ல தமிழ் அவர்கள் நகராட்சி போன்ற நல்ல அருமையான தமிழ்ச்சொல் எல்லாம் பரவிட்டு அப்ப சாப்பிட்டு இருக்கும் போது ஒருத்தர் தீர்த்தம் வேணும் தீர்த்தம் வேணுமா தீர்த்தம் வேணுமானு கேட்டாராம் பக்கத்துல இருந்தவங்க பார்த்தாங்களாம் ஒண்ணும் தமிழ் சொல்லை தீர்த்தோங்கிறாரு வேற ஒண்ணு ஆமா அருமையா தீர்த்தம் தண்ணீரு அவர் வேணுமா தீர்த்தம் வேணும் என்ன சொல்றாருன்னாரு தமிழ் சொல்லை தீர்த்துட்டோங்கிறாரு வேற ஆமா அப்படி எல்லாம் நகராட்சி தலைவர் இருந்ததாக கேள்வி அப்படி தமிழ் ஊற்றம் தமிழ் ஊற்றம் ஆகவே இப்படி அந்த அருமையான தண்ணீரையும் அருந்திய பிறகு என்ன செய்த அங்கயர்வார் எப்படி பெறுவாருங்க நல்ல நிறைய சாப்பாடும் அருமையான தண்ணீரும் நல்ல நிழலம் இருக்குமான எப்படி இருக்கும் யாருக்கும் உண்ட கலப்பு தொண்டருக்கு உண்டு அப்ப என்ன மெத்தையா விரிச்சுப்பாங்க அவங்க மேலாவது துண்டு போட்டுப்பாங்க விரிப்பாங்க விரிச்சு அப்படி படுத்து அப்படி படுத்து அதுலாம் பெருமான் பார்த்தார் அவர் என்ன செய்தார் அருகணைந்தார்களும் குயில இவரும் தூங்க அவரும் தூங்க கங்கை அடை கரந்தார் அப்பந்தரோடும் தாம் கரந்தா ஆமாப்பா எங்க வேலை உங்க வேலை உங்களுக்கு முடிஞ்சு எங்களுக்கு வேலை முடிஞ்ச பந்தரும் இல்லாம போச்சார் இந்த பந்தர் இல்லாம போன பொருத்தம் எங்களுக்கு என்னன்னு கோட்டா லேசா அங்கே வெயில் மரத்திர தான் இருக்குமே தவிர இயல்பான வெயில் வைப்பது எல்லா முடிச்சு பார்த்தோம்னா என்ன ஒண்ணும் தண்ணீர் பந்தலுங்கான தண்ணீர் இருக்கிற அந்த பானை மற்ற அந்த இருந்து செய்தாரே பெரியவர் அவரையும் காண பார்த்த என்ன தெரிஞ்சது இச்சித்த நிலை தெரியாத திருநாவலூர் மன்னர் அத்தகுதியினில் பள்ளி உணர்ந்தவரை காணாம அருமையான பதியம் இத்தனையா மாற்றம் அறிந்திலேன் என எடுத்து மெய்த்தகைய திருப்பதியம் விளம்பி ஏ சென்றடைந்தார் அந்த நேரத்தில் தான் அருமையான இந்த பதிகத்தை சொன்னார் இப்பதான் எனவே இத்தனையா மாற்றை அறிந்திலேன் எம்பெருமாங்கிற பதிகரத்தை நீங்க எடுத்து அடங்கல் முறையிலையோ பன்முறையிலையோ எங்க பாண்டதுன்னு போட்டிருக்கும் திரு பாடியதுன்னு போட்டிருக்கும் ஆனால் பேசார் பெரிய புராணம் படிச்சால்தான் திரு கருகாவூரில் தண்ணீர் பந்தலும் உணவும் கொடுத்த பெருமான் கொடுத்த மறைய அந்தலின் கீழ் இருந்து பாடியது என்று சொல்லுவோம் இடங்குறி வளக்கு படிச்சுமே எதிர்காலத்தில் இடைஞ்சு விட்டு அதெல்லாம் இப்ப பூட்டது தண்ணீர் குடிக்கிறதுக்காக எல்லாருக்கும் மேலாக இருக்கிற இறைவனே எழுந்தருடி பொதிசோறு வைத்து தண்ணீர் பானி வைத்து ஒரு பந்தலும் போட்டு ஒருவேளை உணவுக்கு ஒரு அடிய ரெண்டு பேர் சாப்பிடறதுக்கு இவ்வளவு செய்தாரே பெருமாள் நினைக்கும் போதுதான் அந்த பாட்டு எப்படி அப்படி படிச்சா உங்க பண்பூடும் என்ன பண்றது எங்களுக்கு பொருள் போயிடும் எங்களுக்கு என்ன இத்தனைங்கிறது இத்தனைங்கிறது நல்லா அழுத்தணும் ஏன் ஒரு நான் ஒருவேளை உணவு அருந்துக்காக ஒரு அடியை வரும் அந்த பந்த அடி வருளவு சித்தியப்பா இவ்வளவு சிந்தி அதனால இத்தனையாமத்தை இவ்வளவு தூரம் உயிரினங்களுக்கு நீ அருள் செய்வாய்ங்கிறது அறிந்திலே எம்பெருமான் இதுவரைக்கும் எனக்கு தெரியலே இவ்வளவு ஆண்கருணை உனக்கு உண்டுங்கிறது எனக்கு இது வரைக்கும் தெரியாது சுவாமி மா அறிந்திலேன் எம்பெருமான் பேசுவார் பிறர் சொன்னதே வருதான் இப்படி அருள் செய்கிற பெருமானே சில பேர் திட்டர்னு சொல்றாங்க அப்படின்னாரு அங்க பக்கத்துல இருந்த யாராவது சேரமான் பெருமானா அது ஐயா வாயில்தான் முதல்ல வந்ததாக கேள்வி அப்படின்னு இருக்காரு அதுல இவர் தான் சொன்னாரு இப்படி உதவுற போய் சில பேர் சொல்றேன் எங்களுக்கு அந்த பக்கமே போனா போனே வடிவேலிய வஞ்சாங்க தெரியும் எல்லாம் இவங்கதான் சொல்லுங்க பாருங்க பாருங்க பித்தனை யமாக்கையே அறிந்தில எம்பெருமாள் பித்தரே என்றும் மை பேசுவார் பிறர் நாம் முத்தினை மாணிக்கம் முளைத்தெழுந்த பித்தனை குறுகாவூ வெள்ளடை நீங்கள் அறிந்தரான் இருவே உலகத்த எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பொருள் தெரிஞ்சவங்களுக்கு இசையே தெரியாது இசை தெரியவர்களுக்கு இடமெல்லாம் தெரியலப்பாவும் கஷ்டப்படுறாங்க அதனால ரெண்டும் சேர்ந்தது நான் பொன்மலர் நாற்றம் அடைச்சு எங்க அது மாதிரி இருக்கிறது கேனவே இந்த அருமையான பாடலை பாடி பெருமானை போற்றினார் நம்முடைய சுந்தர பெருமான் எங்கே திருக்கருகாவூர்ல எத்தனை பாட்டு அப்படியாக குருகாவூர் அமர்ந்தவன் குடகனார் கோயிலினுக்கு அருகார் பொற்கோபுரத்தை அணிந்திரங்கி பாத்தீங்களா இது பந்தல்ல இருந்த சாப்பிட்ட ஒண்ணு பாண்டடம் இனிமேதான் கோயிலுக்குள்ளேயே போறார் அவர் திருக்கோயிலுக்குள்ளேயே அதனால இனி கோயிலுக்குள்ளே சென்றவர் ஆனா இந்திரந்தி உள்புக்கு வருகாதல் கூற வலங்கொண்டு திருமுன் வணங்கி பருகாய் இன்னமுதத்தை கண்களால் பருகின அப்படியே பெருமானை கண்டு சிலைத்தாராம் கண் ஆர்ந்த இன்னமுதை தொடுதிருஞ்சி பண்ணார்ந்த திருப்பதியம் பாடியே பணிந்தே தீ பதியம் கிடைக்கல இல்ல இப்ப இத்தனை ஏமாற்ற கிடைச்சிருக்கு அதுக்கு மீண்டும் கோயிலுக்குள்ள சென்று பாடின ஒரு பதியும் இல்லை கிடைக்கல கிடைக்கல இந்த பந்தரட இருந்த இத்தனையா மாட்டேங்கிற பதியம் தான் கிடைச்சிருக்கு உள்ளே திருக்கோவிலுக்கு சென்று பெருமாள் நித்து வணங்கி பாடினா இருக்கும் உணர்வோடு என்ன பண்ற திருப்பதியம் பாடியே பணிந்தேற்றி உள்நாடும் பெருங்காதல் உடையவர் தான் புற நன்னார்வ தொண்டருடன் அங்கிருந்து நயந்திருந்தார் அங்கு கொஞ்ச நாள் இருந்தாராம் இருந்து அந்நாளில் தம்பெருமான்கூட பணி தகந்து மின்னாசஞ்சடைமுடியார் விரும்பும் இடம் பல வணங்கி கண்ணாலும் எயில் பொடைசூழ் கழிப்பாலை தொழு சேர்த்தி திருக்கடிப்பாலைக்கு போனாராம் தில்லைக்கு அண்மையில் இருக்கிறது பண்ணிட்டு மன்னர் திருத்தில்லை வந்தடைந்தார் தில்லைக்கு வந்தார் தில்லைக்கு வந்து சீர் திருத்தில்லை திருவீதி பணிந்து புகுந்து ஏர் வளர்ப்பும் திருமன்றுள் எடுத்த சேவடி இறைஞ்சி பார் வளரும் அறை வளர்க்கும் ஓர் வளரும் ஏற்றிலையார் திருத்தினை மாநகர் புகுந்தார் அங்கே தங்கி எழுந்தருடையிருப்பவர் அண்மையில் இருக்கிற திருத்தணி நகருக்கும் சென்று வணங்கினாராம் திருத்தார் கொஞ்சம் நெறிஞ்சிருப்போம் திருத்தணி மாநகருக்கும் சென்று வணங்கினாராம் வணங்கிய பிறகு திருத்தெணி மாநகரமே வந்து சிவக் கொழுந்தை பணிந்து போய் நிறுத்த நாள் மறந்தள்ளும் நிறைபதிகள் பல வணங்கி பொருத்தமிகம் திருத்தொன்று போற்று திருநாவலூர் கருத்தில் வரும் ஆதரவால் கைதொட சென்ற இன பாருங்க தான் தோன்றிய வளர்ந்த இடம் எது திருநாவலூர் தோன்றிய இடம் இப்பதான் அவர் திருநாவலூருக்கு மீண்டும் போறார் திருநாவலூருக்கு சென்றவர் கோயில் உள்ளே சென்றாராம் மேவிய தொண்ட தொண்டர்கழாம அரை என்று எழும்போதை மூ உலகம் போய் ஒழிப்பு முதல்வனார் முன்பெய்தி ஆவியனும் அடைவுடையார் அடிக்கமலத்தரு போற்றி கோவலன் நான்முகன் என்றெடுத்து பாடியே கும்பிட்டார் அங்கே சென்று கோவலன் நான்முகன் என்று தொடங்கும்படியான பதவியத்தை அருளை செய்தார் நலம் பெருகும் அப்பதியில் அன்போடு நயர்ந்து குளம்பெருகும் தெரு தொண்டர் குழாத்துடும் இனிதமந்து தலம் பெருகும் சடிமுடியார் தாழ்வணங்கி அருள் பெற்று புலம்பொரி நூல் மணிமார்வர் பிறபதியும் தொட போவார் திருநாவலூர் வணங்கிய பெருமான் அங்கிருந்தவாறே அறிவுள்ளோடு கூட வேறு பிறபதிகளும் போறார் தண்டகமாம் திருநாட்டுத் தனிவிடையார் மயில் விடங்கள் தொண்டர எதிர்கொண்டனைய தொழுது போய் தூயநதி வண்டறையும் புறவு மலை மருதம் பல கடந்தே என் திசையோர் பரவு திருக்கழு குன்றை மருதநலங்கள் மருதநலம் வயல் வயல் சூழ்ந்த இடம் மருதம் அந்த வயல் சூழ்ந்த மருதளங்களை எல்லாம் தாண்டி திருக்கழுக்குன்றுக்கு போனான் தேனார்ந்த மலச்சோலை திருக்கழுக்குன்றத்தடியார் ஆனாத விருப்பினுடன் எதிர்கொள்ள அடைந்தரு தூணாழ்வெண்மதியணிந்த சுடற் தொழுதிரஞ்சி பா நாடும் இன்னிசையும் திருப்பதியும் பாடினார் திருக்கழுக்குன்றுக்கு சென்றவர் அங்கிருந்து அறிவர்கள் எல்லாம் வரவேற்க அங்கே பாடினார் இப்ப அண்மையில் ஒருவர் சொன்னாரு திருவண்ணாமலைக்காரங்களுக்கு வருத்தமா இருக்கலாம் முதல் முதல் மலைவளம் எங்க திருக்கடு குண்டதல் தான் ஆரம்பிச்சது பட்டிமன்றம்